اذكروا نعمه الله عليكم وقال ايضا واذا انذر ربكم لان شكرتم لازيدنكم ولئن كفرتم ان عذابي شديد صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أصلتان من كانتا فيه كتب الله وكتبه الله صابرا شاكرا ومن لم تكونا فيه لم يكتبه الله صابرا ولا شاكرا من نظر في دينه إلى من هو فوقه فاختدى به ومن نظر في دنياه إلى من هو دونه فحمد الله على ما فضله به عليه أو كما قال صلى الله عليه وسلم நபி அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வலிமரைகளை அணு அணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய رضாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக புனித ஜிம்மாவுடைய கடுமையை நிறைவேற்றுவதற்காக அல்லஹாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அரண்மை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு இவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் அறியே இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளை மதித்து ஏற்று நடக்குமாறும் அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக பகிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியணை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன் கணிர்மிக்க அல்லாஹின் நல்லதார்களே ஒரு உண்மையான வாழ்க்கை சம்பந்தப்பட்டாலும் அடிப்படையில் அமைந்தால் தான் அவர் மூமினாக இருப்பார் ஒரு மூமினிடம் இரண்டு பண்புகள் இல்லாவிட்டால் அவர் அல்லாஹுடைய பார்வையில் உண்மையான ஒரு மூமினாக மாற முடியாது இரண்டு விடயங்களை தான் நம்ம எதிர்பார்க்கிற அபிமானாக்களிடமும் காணப்பட்ட மிக அல்லாக்கு விருப்பமா அல்லாஹ் வரவேற்க கூடிய உண்மையான மூமின்களுடைய அடையாளமாக அல்ல வைத்திருக்கக்கூடிய இரண்டு தன்மைகள் முழு வாழ்க்கையும் இந்த இரண்டோடுதான் சம்மந்தப்படுகிறது இந்த இரண்டும் மாறி மாறி வரும் காலையிலே கொன்று மாலையில் இன்னொன்று தேவைப்படும் அரை மணிச்சியாரத்தை கொண்டு மறு அரை மணிச்சியால இன்னும் ஒன்று இரண்டு பண்புகள் அதுதான் என்னுடைய வாழ்க்கை அந்த இரண்டும் இருந்தால்தான் நாம் அல்லாவிடத்திலே ஒரு நல்லடியாராக ஒரு ஈமான் தாரியாக நமது பெயரை செய்யலாம் வா வேண்டும் என்று ஒவ்வரும் சிந்திக்கிறோம் அடையாளமாக நான் ஒரு அதீசை முன்வைத்தேன் இந்த இரண்டு பண்புகள் உள்ளவரை அல்ல இரண்டு தன்மைகள் உள்ளவரை இரண்டு பண்புகள் உடையவராக எழுதுகிறான் நன்றி உள்ளவர் இந்த இரண்டையும் தான் அன்பா முழு குரானின் மூலமும் நம்மிடம் எதிர்பார்ப்பது முழு ஹதீசுகள் மூலமும் நதியவர்கள் எதிர்பார்த்தது இந்த இரண்டு தன்மைகள் ஒரு மனிதனுக்கு எந்தேரத்திலும் சுக்குரும் தேவைப்படும் சபரும் தேவைப்படும் நன்றியும் செலுத்திக் கொண்டே வேண்டும் சில பொறுமை செய்ய வேண்டிய கட்டங்களும் ஏற்படும் இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை இரண்டும் இல்லாதவர் கண்டியமானவர்களே அவர் மூமின்களுடைய பட்டியலில் சேருவது மிக கடினமான கஷ்டமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் இரண்டை உட்படுத்தி நமது வாழ்க்கையை அமைப்பதற்கு இரண்டு விதமான வழிமுறைகளை நவியவர்கள் அதை சுற்றினார்கள் பொறுமைசாலியாகவும் மாறிவிடுவோம் இரண்டு வழிமுறைகள் இரண்டை கையாண்டால் அந்த பெயர் நமக்கு தானாக கிடைத்து விடும் இந்த செய்கிறோம். மனிதன் பெரும்பாலும் தெளிவில்ும் யாரிடக்குமோ சாபிரன் அவரை அம்மா பொறுமைசாலி நன்றி உள்ளவர் என்று எழுதி விடுகிறார் இளாமன் அதுக்கு அந்த பண்பு இல்லாதவரை பொறுமைசாலி நன்றி உள்ளவர் என்ற பட்டியலில் நல்லா எழுத மாட்டான் மண் நகரிகிள தீனுடைய விடயங்களில் எப்பொழுதும் முன்னேறியவர்களை எப்பொழுதும் பார்ப்பார் தொழுகையில் இபாதத்தில் குரான் திலாவத்தில் நல்ல நல்ல அமல்களிலே அமல்கள் என்னை விட அதிகமாக யார் செய்கிறார்கள் என்று பார்த்து அந்த மனிதர்களை இவர் பின்பற்றுவார் முன்னேறியவர்களை பார்த்து இவர் முன்னேறுவதற்கு போட்டி போடுவார் இவர் அடுத்த பண்பு மோ இலாமன் விடயங்களில் வசதி வசதி வாய்ப்பு பணம் பட்டம் துனியாவுடைய வாழ்க்கை வாகனம் வீடு துனியாவுடைய சொகுசு இப்படியான விடயங்களிலே தந்தை விடவும் கஷ்டப்படக்கூடியவர்களை பார்ப்பார் தன்னை விடவும் சோதிக்கப்பட்டவர்களை பார்ப்பார் தன்னை விடவும் துனியாவுடைய பார்த்து அல்லா அல்லாவுக்கு அல்ஹம் என்னை இப்படியாவது வைத்திருக்கிறாய் அலமதுல்ல இதுதான் கண்ணியமானவர்களின் வாழ்க்கையுடைய சுருக்கம் இந்த இரண்டும் தான் வாழ்க்கை சஹாபாக்களிடம் நபிமார்களிடம் இந்த பண்புகள் அவர்களிடம் கூட இந்த பண்பு இருந்தது முன்னோர்களை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அதை போன்று நபியவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் காப்பிர்கள் கடும் சோதனைகள் வந்த நபியவர்கள் நினைத்து பார்த்தார்கள் மூசா அலைசலாத்துடைய வரலாறு வரலாறு காபிர்கள் துன்புறுத்துகின்ற பொழுது நபியவர்கள் சொன்னார்கள் செல்லம் அலை செல்லம் அவர்கள் நானும் இவர்களிடத்திலே ஏற்படுகின்ற கஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறேன் நபியர்களுக்கு மல்லாவுடைய கட்டளை என்ன உறுதி வாய்ந்த பொறுமையான வாழ்க்கையை கையாண்ட கஷ்டங்கள் வரும்பொழுது உறுதியாக அல்லாவுடைய உறுதியாக இருந்த முன்னோர்கள் உள்ள அர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நபி மாறுகளுடைய பார்த்து நீங்களும் பொறுமை செய்யுங்கள் பொறுமை செய்தார்கள் மூசாரி சலத்துக்கு இதை கஷ்டம் வந்த பொழுது அவர்கள் பொறுத்தார்கள் நானும் பொறுக்கிறேன் என்று நபியவர்களே முன்னே நபிமாறு தீனை பார்த்து அதை போன்று தனக்கு பொறுமையைப்படுத்திக் கொண்டார்கள் பல கட்டங்களில் பலகட்டங்கள் கண்ணியமானவர்களே துனியாவுடைய விஷயத்தில் நபர்களை படி பார்த்தார்கள் துனியாவுடைய விஷயத்தில் உகது மலை தங்கமாக தரவா உகதுமலை தங்கமாக தரவா அல்லாஹ் விருப்பம் கொடுத்தான் ஆம் என்று சொன்னால் உடனே தங்கமாகிவிடும் உடனே தங்கமாகிவிடும் அப்பொழுது விருப்பம் கேட்ட பொழுது அல்லா விருப்பம் கேட்கின்ற பொழுது ஜிசலாத்துடைய ஒரு ஒரு அபிப்பிராயத்தை மஷூராவர்கள் ஜிப்ரலாம் இப்படி பணியை கீழ் சாதாரணமான நிலைமையை சேர்ந்தீர்கள் நபியர்கள் சிந்தித்தார்கள் உகது மலை தங்கமாக கிடைத்தால் எவ்வளவு எவ்வளவு அதுவும் நபியர்கள் அனுபவிப்பார்கள் இந்த இடத்தில் இன்னும் அஜீத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் நபியவர்களுக்கு உகதுமலை தங்கமாக தரவா என்று கேட்ட பொழுது நபியவர்கள் யாழ்வா நான் ஒரு நாள் பசி ஒரு நாள் சாப்பாடு கிடைத்து ஒரு நாள் பசி ஒரு நாள் சாப்பாடு என்று ஒரு நாள் மாறி மாறி எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு நாள் எனக்கு நீ தருவாய் நான் கிடைத்ததை சாப்பிட்டு அனுபவித்து அதற்கு நான் நன்றி உள்ளடியானாக இருப்பேன் மறுநாள் எனக்கு தராமல் இருப்பாய் அதற்கு நான் வாழ விரும்புகிறேன் வாழ விரும்புகிறேன் பொறுமைசாலியாகவும் நன்றி உள்ளவராகவும் இன்னும் ஒரு அதயத்தை வந்தேன் சரி உகது மலை தங்கமாக கிடைத்தால் என்ன செய்வேன் என்பதையும் நதியவர்கள் ஹிம்மத்து வைத்தார்கள் நீயத்து வைத்தார்கள் நீயத்துக்கு கூலி என்பது உண்மையான நீயது நதியவர்கள் ஒரு அதயத்தில் சொன்னார்கள் ஒரு மலையளவு அல்லது உகது மலையளவு எனக்கு தங்கம் கிடைத்தாலும் உகது மலையுடைய அளவு அல்லது வேற மலையளவு தங்கம் கிடைத்தாலும் அந்த முழு தங்கத்தையும் அதே தினம் உடனே நான் அல்லாவுக்காக வேண்டி சதக்கா கொடுத்து விடுவேன் உகதுமலை தங்கமாக கிடைத்தாலும் வைத்து துண்டு போட்டு விற்க மாட்டார்கள் அதை கொடுத்து விடுவார்கள் ஏனிமனைதான் வாழ்க்கை துனியாவுடைய வாழ்க்கை படித்தான் பொறுமை நன்றி பொறுமை நன்றி இரண்டு கலந்ததுதான் வாழ்க்கை சகாபா கடம் இந்த பண்பு இருந்தது சகாபா கடம் போட்டி போட சொல்வது ஒருவர் ஒரு போன் வாங்குகிறார் அதே போன்ற ஒரு போனை நானும் வாங்க வேண்டும் என்று பெற்றோர்களை சிரமப்படுத்துவதோ அல்லது கடன் வாங்குவதோ அல்லது மற்றவர்களுடைய பணத்தில் வாங்குவதோ ஒருவர் ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால் அவருக்கு முடியும் என்றால் நானும் வாங்க அது போட்டி போடுவது குரானில் கோவிக்க மாட்டீர்கள் மிருகங்களுடைய பண்பு துனியா துனியா என்று அப்படியே மறந்து அல்லாவை மறந்து பார்க்காமல் போட்டி போட்டுக்கணும் அவனை நானும் அவன் கடை திறந்தால் எதிர்த்திசையில் நான் கடை திறப்பேன் அந்த வாகனத்தை அவன் வாங்கினால் நானும் அதை பெரிய வாகனம் வாங்குவேன் அவன் மூன்று மாடி கட்டினால் நான் நான்கு மாடிகள் கட்ட வேண்டும் என்று ஒருவர் பிளேன் பண்ணுவான் அவருக்கு போட்டி போடு தனக்கு தேவை இருந்தால் வேறுபடைய அவனோடு போட்டி போடுவதற்கு தன்னுடைய வீட்டையும் வாகனத்தையும் ஆடையையும் அவர் அந்த பட்டம் வாங்கினால் நான் இந்த பட்டம் வாங்குவேன் என்றால் காற்றில் விடுகின்ற பட்டம் அல்ல பதவி பட்டம் டிகிரி இப்படி போட்டி போடுவது துனியாவி பக்கம் சாய்பவர்களை அல்லாஹ் குரானில் ஒப்பிடும் பொழுது மிருகங்களுக்கு ஒப்பிடுகிறார் தீனிலே ஒருவருக்கு அந்தஸ்தை கொடுத்திருந்தான் தீன் கிடைப்பது பாக்கியம் இரண்டு கோடி கிடைப்பதை விட இரண்டு ரகா சொல்லுவதுதான் பாக்கியம் இரண்டு கோடி அடர்ந்தது கிடைத்தே ஆகும் அது வேறுபடையம் ஆனால் இரண்டு சொல்லாவிட்டால் தான் சுவர்க்கத்தில் கை செய்த இரண்டு கோடி கிடைக்காதது கை செய்த ஒரு வினாடி விக்கிரில்லாமல் கழிந்து விட்டதா இதுதான் கவலை சுவர்க்கவாதிகளுக்கு எல்லாம் சந்தோஷம் ஆனால் விக்கிரில்லாமல் கழிந்த நேரங்களை பற்றி கவலை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சுபகானந்தாவுடைய கூலி அங்கு விளங்கும் ஒரு அலமதுலாவுடைய கூலி விளங்கும் இரண்டு ரக்காத்து கூலி விளங்கும் குரான் கூலி விளங்கும் போட்டி போடுவோம் மரணப்பிக்கும் குரானில் அல்லா போட்டி போட சொல்வது அல்லாவுடைய மன்னிப்பை பெற்று தரும் அமல்களின் பக்கம் ஆக்டாக போட்டி போட்டுக்கணும் சாபி முசாபக்கா என்றாலே போட்டி தான் போட்டி போடுங்கள் இன்பங்களை சொல்லிவிட்டு இன்பங்களை அடைவதற்கு வையுங்கள் துனியாவில் வைக்க வேண்டாம் என்று குரானில் சொல்லுங்கள் குரானில் வந்திருக்கிறாய் பெரேத்தனம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் துனியாவுக்கு அல்ல தீனுக்கு தீனில் பெறத்தை விட மாட்டு தீனுடைய அமலை நான் தான் செய்வேன் அவரு விடமாட்டேன் போட்டி சஹாசாக்கிடம் அந்த போட்டி இருந்தது அபுபக்கரான போட்டி போட்டி அந்த போட்டியுடைய முடிவை பாருங்கள் எல்லா கட்டத்திலும் போட்டி அல்லாவுடைய தீனுக்கு செலவழிக்க வேண்டும் கனிமனி கேள்விப்பட்ட விடயங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது தீனும் துணியாவை முட்டும் பொழுது எதை முற்படுத்துகிறது அதானும் கடையை முட்டும் பொழுது கடையில் இருக்கிறனா அதான் அதானும் என்ன பிரயாணம் முட்டுகின்ற பொழுது வாகனத்தை நிறுத்திவிட்டு மஸ்திக்கு போகிறேனா சேர்த்து அனுமதிக்கப்பட்ட விளையாட்டும் அதானும் முட்டுகின்ற பொழுது மஸிதிக்கு வருகிறேனா மஸித் சொல்லாமல் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் சொல்லி சொல்லப்படும் பொழுது என்றால் தீனை கீழே போடுகிறோம் துணியாவை மேலே போடுகிறோம் இது தம்மை கவலைக்குள் அக்கம் அபுபக்கலை உன்னால எப்பொழுதும் போட்டி செலவழிங்க சொத்துக்களை உமரலில இன்று அபுபக்கரை விட கூட செலவழிக்க வேண்டும் நாம் இன்று அபுபக்கர் என்று மசித அபு தான் பிரசங்கம் நடக்கிறது கனியமான பேரை சொல்லவில்லை உமரலிலா பார்த்தார்கள் அபுபக்கரை விடக்கூட நான் செலவழிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அவரை விட கூட நான் சம்பாதிக்க வேண்டும் என்று நேர்மாற்றமாதிரி இல்லையா அவர்கள் பார்த்தார்கள் நான் கூடுதல் செலவழிக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறோம் அறைவாசியை வீட்டில் இருக்கின்ற அறைவாசியை கொண்டு வருவது என்பதற்கு சாதாரண இமான் இடம் கொடுக்குமா வீட்டு பொருளாதாரத்தில் அறைவாசி யாருக்கு கஷ்டப்படுவர்களுக்கு ஏழைகளுக்கு அல்ல அவருடைய தீனுக்கு பாடுபடக்கூடியவர்களுக்கு ஆம் இஸ்லாத்துடைய என்ன பிரச்சார பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்காக அவர்களுடைய முழு செலவுக்காக வீட்டில் இருக்கின்ற அரைவாசியை கொண்டு வந்து போட்டார்கள் அபுபக்தர் யாரும் கொண்டு வந்து போட்டார்கள் உமர் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் வீட்டில் இருக்கின்றேன் ஒரு திருப்தி அவர்களுக்கு நான் இன்றைக்காவது அபுபக்தரை விட பஸ்ட் பிளேஸ் வர வேண்டும் நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் வீட்டில் இருக்கின்ற முழுச்சத்துக்களை கொண்டு வந்து விட்டு போட்டி செலவழிப்பதில் போட்டி நாம் சம்பாதிப்பதில் போட்டி தான் நாம் தலைகீழாக செயல்படுகிறோம் அவர்கள் செலவழிப்பதில் போட்டி போட்டி போட்டு போட்டு எல்லா கட்டங்களிலும் இன்று யார் இன்று யார் நோன்பாணி ஒரு நாள் சபையில் கேட்கிறார்கள் பட்ஜெட் தொழிற்சிக்கு பின்னால் அந்த ஆலோசனை தபையிலே மசூராவிலே கேட்கிறார்கள் இன்று யார் நோன்பாளி சுண்ணத்தான நோன்பு நான் யார் அபு பக்ரது இன்று யார் ஒரு ஏழைக்கு சதக்கா கொடுத்தது தான செய்தது நான் இன்று யார் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தது நான் என்று அமல்களை கேட்டார்கள் இன்று யார் ஒரு ஜனாதாவில் கலந்து கொண்டது நான் கண்ணியமானவர்களே அந்த சபையில இந்த எல்லா அமல்களையும் செய்த ஒரே ஒரு சகாபி அபு பக்ரீதானு நதியோக நன்மாராயசன் அவர்கள் இந்த தன்மை யாரிடம் சேருமோ அவருக்கு சுருக்கம் கடமை இதுதான் போட்டி நம்மிடம் கேட்டால் கணியமான போட்டி போட்டு போட்டு முரளிதான் ார்கள்ரு தங்கினார்களே என்னுடைய வாழ்க்கை பூராக நான் செய்த அமல்களையும் அபுபக்கருடைய ஒரு நைட்டுக்கு ஈடாகாது இப்படி தீனில் போட்டி நான்கு கடைக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் நான்கு கடைகளுக்கு சொந்தக்காரி முதலாளி உரிமையாளர் நான்கு கடைகளையும் இழந்தார்கள் சபுர் பொறுமையோடும் நன்றியோடும் நான்கு கடைகளையும் இழந்துவிட்டு சாக்கு போன்ற ஒரு துணியால் ஆடை தைத்து சாக்கண்டு வைப்போம் சாக்கு இருக்கிறது அது போன்ற ஒரு துணியால் ஜிப்பாவை போட்டுக்கொண்டு முல்லை குத்தி கொண்டு வருகிறார்கள் வந்து அப்படியே உட்காருகிறார்கள் கண்ணியமானவர்களே ஜிப்ரலை கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் வருகிறார்கள் அதே போன்ற சாக்கால் செய்யப்பட்ட கனத்த அந்த சாக்கு போன்ற ஆடை அணிந்து அபுபக்கருக்கு அபுபக்கர் என்று வந்திருக்கிறார் இந்த ஆடை இதுதான் என்று மலக்குமார்கள் அனைவருடைய ஆடையும் இழந்தார்கள் வீணில் போட்டி சாக்கு போன்ற துணியால் ஆடை அணிந்தார்கள் அந்த சாக்கு போன்ற துணியாலான ஆடையை மலக்குமார்களுக்கு கூட அணிவிக்க சொன்னால் அபுபக்கர் அழிந்ததற்கா இந்த அந்தஸ்தை எந்த கோடீஸ்வரர் அடையாளம் எந்த கோீஸ்வரருக்கு முடியும் இப்படி மலக்குமாரியூலை கூட மாற்ற மலக்குமார்களுடைய ஆடையை கூட மாற்றுவதற்கு எந்த பணத்தால் முடியும் எந்த அமைச்சால் முடியும் எந்த அரசாங்கத்தால் முடியும் முடியும் முடியும் எத்தனையா மனத்தையும் மறக்க முடியும் எத்தனையோ நிகழ்வு கன்னியான எந்த நேரத்திலும் தீன் தீனில் போட்டி போடுவோம் தீனாக இழந்தவர்கள் அழுதார்களா நான்கு கடை போய்விட்டது என்று இல்லை முதலாவது நபிமார்களுக்கு பின்னால் சொருக்கம் போகக்கூடிய பாக்கியம் உமரீனா கடைசியில் எந்த அளவு வீணாக்கவில்லை பாருங்கள் அபுபக் நபியர்களுடைய கபருக்கு பக்கத்தில் யார் யார் இருக்கிறார்கள் அபுபக் உமரதிதான் ஒரு கருத்துப்படி இடம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உமர்தீனுடைய இடம் சக்கரதாலே ஆரம்ப எப்படி போட்டி என்று பாருங்கள் அபுபக்கரிலானும் போய்விட்டார்கள் அபுபக்கர் கபருக்கு போனாலும் விட மாட்டேன் அபுபக்கரோடு போட்டி போடுவேன் அபுபக்கர் என்பதை விட அபுபக் கபருக்கு போய்விட்டார்கள் அபுபக் நபிக்கு பக்கத்தில் கபர் அமைக்க முடியும் என்றால் எனக்கு முடியுமா என்று போட்டி அபுபக் உமர நபிக்கு பக்கத்திலா நானும் என்னுடைய கபரும் நபிக்கு பக்கத்தில் அமைந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆசையோடு ஆயிஷார் அடையில்லா அவனோடு அனுமதி கேட்டு எனக்கு அந்த கபருடைய இடத்தை விட்டு தர முடியுமா என்று கேளுங்கள் சாதாரணமாக விட்டு தருகிறேன் எவ்வளவு சிறப்பது அவர்கள் அப்படி போட்டி போட்டார்கள் இரண்டாவது செய்தி இருப்பார்கள் அபூபக் உமர் வந்து இப்பொழுது ஹலீஃபா ரூஹு போகும் வரைக்கும் ஹலீஃபா ரூகு போன பின்னர் சாதாரண மையத் ரூபு போன பின்னர் மையத்தாக மாறிய பின்னரும் அந்த அனுமதி நீடிக்குமா அல்லது உயிர் போகும் பொழுது அனுமதி நின்று விடுமா அமீரு அமீரு மீள்பரிசீலனை செய்துவிட்டு வரும் என்று மகனை அனுப்புகிறார்கள் நான் பின்னரும் எனக்கு அனுமதி தொடரும் தானே பரவாயில்லை நீங்கள் மௌத்தா இன பின்னர் நிரந்தர அனுமதி அந்த போட்டி மௌத்தாகியும் அவர்கள் அபு பக்ரீலா மறுபக்கத்திலே நபி அவர்கள் குமரடிலானவர்கள் வீணாகாது எனவே தீனில் போட்டி போடுகின்ற அந்த மனப்பான்மை வர வேண்டும் சபையில் இருக்கிறார்கள் சகாபாக்களோடு போவார் அவர் அவர் இரண்டாவது நாளில் சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் இப்படி குரஸ் பண்ணுவார் அவர் ஸ்வர்க்கவாதி மூன்றாவது நாளில் சொன்னார்கள் என்ன கூத்து போட்டான் தெரியுமா இப்ப பெரிய சூபி மகான் மாதிரி மாறி இருக்கிறான் இவன் பழைய கூத்து தெரியுமா நாங்கள் அறிமுகப்படுத்துவது மைனஸை காட்டு டவரை காட்டி ரெட்மார்க்கை காட்டு நபியவர்கள் அறிமுகப்படுத்துவது கண்ணியமான விடயங்களை காட்டி இப்போ முன்னால் ஒருவர் நரகவாது என்று நயவஞ்சகூடவாது அல்ல சொன்ன விடயத்தை கூட மக்களுக்கு மத்தியில் தெளிவாக நவியர்கள் சொல்லவில்லை நயவஞ்ச தலைவன் நலவுகளை காட்டித்தான் மக்களை அறிமுகப்படுத்தினார்கள் என்ன நலவு இருக்கிறது நல்ல நல்ல விடயங்களை பார்த்து பார்த்து நாம் அதை அதை போன்று மற்றவர்களுடைய கெட்டதை பேசினால் அதைவிட கெட்டவனாக நம்மை ஆக்காமல் நல்லா மௌத்தாக்க மாட்டான் எழுதி வைக்க யார் யாருடைய பலாயை கழுகுகிறோமோ அந்த பலாய் நமக்கு கழுகப்படாமல் மௌத்து வராது இது தெளிவான ஹதீஸ் யார் பிறரை எந்த குற்றத்தை எந்த பாவத்தை எந்த தவறையை வைத்து வெறும் குறை சொல்லும் நோக்கோடு கேவலப்படுத்தும் நோக்கோடு அவருடைய மதிப்பை குறைக்கின்ற நோக்கோடு சமூகத்திலே அவரை ஒதுக்கி தள்ளுகின்ற அவருடைய கேவலத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அது வாட்ஸ்அப்பில் இருக்கிறான் பேஸ்புக்கில் இருக்கிறாங்க அது அது இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க எந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக இருந்தாலும் அது மெசேஜ் மூலமா நேரடியாகவா அது நோட்டீஸ் மூலமா அல்லது பேப்பர் மூலமா எப்படி மற்றவருடைய குறைகளை பகிரங்கப்படுத்துவாரோ அவரை அந்த குற்றத்தை செய்ய வைத்து கேவலப்படுத்தாமல் அவருக்கு மகுத்து வராது அது எனவே பிறருடைய குறைகளை பேசுகின்ற பொழுது கொஞ்சம் பயங்கரம் இது என்னுடைய குறையை நான் பேசுகிறேன் இரண்டு இரண்டு மாதம் இரண்டு வருடம் ஐந்து வருடம் அல்ல நான் எண்பது வயதில் பத்து வயதில் பேசுகிறேன் இருபது வயதில் பேசுகிறேன் நான் எண்பது வயதில் மௌத்தாகினாலும் எண்பது வயதுக்குள் என்னுடைய குடும்பத்துக்குள் அப்படி ஒரு கேவலம் வெடிக்கும் அது சரி சொர்க்கவாதி சொர்க்கவாதி என்று மூன்று நாட்களும் யார் தெரியுமா போனார்கள் மூன்று நாடும் சொர்க்கவாதி என்று ஒருவரை பார்த்து சொன்னார்கள் என்றால் இவர் ஏதோ விசேஷமான அமர் செய்கிறார் இவரை பண்ண வேண்டும் இவரை வட்ச் பண்ண வேண்டும் கண்காணிக்க வேண்டும் போனார் சிறியோரு அது உண்மையாகவும் இருக்கலாம் தந்தையோடு சின்ன ஒரு வாய் தக்கம் பிரச்சனை நான் வீட்டுக்கு மூன்று நாட்களுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய வீட்டில் மூன்று நாள் தங்க வேண்டும் விடயத்தை சொல்லவில்லை மூன்று நாள் தங்க வேண்டும் காரணமாக தங்கங்கள் விருந்தாளி வந்தால் அவர்கள் இடம் கொடுப்பார்கள் தங்கங்கள் மூன்று நாளும் தங்கி இரவு விழித்து தன்னுடைய வாழ்க்கையில் ஜீனை படிப்பதற்காக மூன்று தினங்களை ஒதுக்குகிறார் நோட் பண்ணுகிறார் நாம் இன்று ஒளிந்து சிசிடிவி மக்களுடைய குறைகளை தேடுகிறோம் மக்களுடைய குறைகளை பார்ப்பதற்கு நைட் முடிக்கிறோம் இவர் மக்களுடைய நலவை பார்ப்பதற்கு நைட் முடிக்கிறார் என்ன நல்ல நோட் பண்ணுகிறார் வளர்ந்தா சுபகு முன்னாள் சகஜ சொல்வார் சுபி போய் விடுவார் இவர் நினைத்தார் இரவு கூறாக வணக்கம் செய்கிறாரா இருக்கும் மூன்றாவது நான் நிராசையாக வீட்டில் வந்தது ஆனால் உங்களுடைய அமலை பார்ப்பதற்கு மூன்று நாட்கள் உங்களை சொர்க்கவாது அமலை விசேஷமான ஒரு அமலைக்கான எங்களைப் போன்றுதான் அமல் செய்கிறீர்கள் கணேமணவர்களை சொன்னார்கள் என்னுடைய அமல் இவ்வளவுதான் இபாதத்தை இவ்வளவுதான் உள்ளத்தில் உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு அமல் இருக்கிறது அதைத்தான் நபியவர்கள் அல்ல அறிவித்திருக்கலாம் நபி அவர்கள் சொல்லி இருக்கலாம் அது என்னவென்றால் இரவில் தூங்கும் பொழுது தலையணையிலே பெட்டிலே நான் தலையிலே தலையணையை தலையை வைக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலிருந்து என்னை தவிர உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய எல்லோருடைய கோபம் வஞ்சகம் குரோதம் வைராக்கியம் அவர்களை பற்றிய கெட்ட எண்ணம் அவர்களை பற்றிய பதிவீர்க்கும் எண்ணம் இதெல்லாவற்றையும் விட்டு என்னுடைய உள்ளத்தை தூய்மை படுத்தி விட்டுத்தான் கண்ணை மூடுகிறேன் இதோ தெரியாது நதியவர்கள் சொல்வதற்கு காரணம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்வதற்கு காரணம் என்று அவர்கள் பிடித்தார்கள் அப்துல்ல சொன்னார்கள் ஓ இதுதான் உங்களை அந்த அந்தஸ்துக்கு கொண்டு போய்விட்டது மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணம் மற்றவர்களுடைய நலவுகளை பார்க்கின்ற பண்பு இப்பொழுது நான் சொல்ல வருகின்ற கண்ணியமானவர்களே இவர் சொர்க்கவாதி எதன் மூலம் சொர்க்கம் போனார் என்று அந்த அமலை தேடி மூன்று நாட்களை ஒதுக்கி அவர்கள் அங்கே ஒதுங்கினார்கள் நானும் பின்பற்ற வேண்டும் நல்லவர்களை பார்க்க வேண்டும் நல்லவர்களை பார்த்து நல்லவற்றை பேசுகின்ற பொழுது அந்த அடுத்தது விஷயத்தை நம்மளுடைய கஷ்டமானவர்களை நம்முடைய உடம்பில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அல்லாஹ் குரானில் ஆரம்பத்தில் அஃபல் அசுரோன் நீங்கள் உங்களுடைய உடம்பை உங்களுடைய உடல் அமைப்பை உங்களுடைய உடம்பு உறுப்புகளை உள்ளத்தை நெஞ்சை ஹாட்டை மூளையை நரம்பை பார்க்கவில்லையா அதிகமாக வசித்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ அமைப்பில் ஓரளவு ஆரோக்கியத்தில் இருப்பவர்கள் காலை நினைத்த நேரத்தில் மடிக்கிறோம் நினைத்த நேரத்தில் எலும்புகிறோம் நினைத்தபடி அசைகிறோம் நினைத்த சாப்பாடை சாப்பிடுகிறோம் நினைத்ததை குடிக்கிறோம் நினைத்த விளையாட்டை விளையாடுகிறோம் முடியுமான தொழிலை செய்கிறோம் தெரிந்த வாகனங்களை ஓட்டுகிறோம் நினைத்திற்கு நினைத்த நேரத்தில் பயணிக்கிறோம் கண்ணியமான இதே நிமிடம் இதே செகண்ட் உலகத்தில் நமது குடும்பத்திலும் நமது ஊரிலும் நமது நாட்டிலும் முழு உலகத்திலும் ஒரு சாரார் உட்கார்ந்தால் முடியாது எலும்பினால் உட்கார முடியாத நிலைமையிலும் இருக்கிறார்கள் அவர்களை தூக்கித்தான் வைக்க வேண்டும் முழு சீராக இருக்கிறது அழகான உடம்பாக இருக்கிறது அழகான தோல் இருக்கிறது ஆனால் கண்ணியமானவர்களே அவருடைய உடம்பை அசைக்க முடியாது ஒரு மிதர் தண்ணீரை குடிக்க முடியாது இவர்களை பார்த்து நம் நம்முடைய உடம்பில் நமக்கு எந்த குறையும் விளங்காது வெள்ளையரை நிறம் அழகாக கொடுக்கப்பட்டவரை நிறம் குறைந்தவர் பார்த்தால் பொறாமை வரும் நன்றி கட்ட வரும் எங்களை விட வர் சோதிக்கப்பட்டவர் கஷ்டமானவர் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி எங்கு வருகிறது என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை கண்ணியமான வருகிறாரா அவருக்கு செருப்பு இல்லையா காலில் போடுவதற்கு செருப்பு இல்லை வசதி இல்லை செருப்பு வாங்க வசதி இல்லையே என்ற கவலையோடு வருகிறார் என செருப்பு வாங்கக்கூட வசதி இல்லா ஏழையினால் எனக்கு என்ன நல்லா தந்திருக்கிறான் என்ற ஒரு பாணியில் கொடுக்கிறார் போகின்ற பொழுது ஒரு கால் இல்லாத நொண்டி செருப்பு இல்லாத மனிதர் உடனே அலம்ல எனக்கு செருப்பு தான் இல்லை நடப்பதற்கு காலிருக்கிறது அவருக்கு செருப்பு போடுவதற்கு காலே இல்லையே இப்படி பார்த்தால் யாருக்கு கதயமானவர்கள் அல்லாவோடு அதிருப்தி வரும் அல்லாவோடு ஆத்திரம் வரும் அல்லாவோடு நண்டு கட்டதன்மை வரும் எப்பொழுதும் இருப்பதை கொண்டு போது மாற்றினால் அவர் தான் அவர் நாட்டாமையாக இருக்கலாம் அவர் கூலி செய்யலாம் அவர் ஆட்டா ஓட்டலாம் அவர் தேமன் இருக்கலாம் கிடைப்பதை கொண்டு அலாந்துள்ளாண்டு வாழ்ந்தால் அல்லாவின் பார்வை உண்மையான பணக்காரன் இவர் அந்த அந்த திருப்தியான மனதில் போதுமன்ற மனந்தான் செல்வம் அதுதான் செல்வம் ஒருவர் கேட்டார்கள் அறுப்படை செய்திருக்கிறார் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் வெடிரங்கத்தை பார்த்து மெலிந்து கருத்து சுருங்கி இப்படி பசியோடு வசதி இல்லாமல் வீட்டுக்கு வீட்டு வசதி இல்லாமல் பாதையில் இருக்கிறார் இவருக்கு என்ன நியமத்திருக்கிறது இவருக்கு என்ன நியமத்தாப்பாடும் உடம்பும் இல்லை என்ன இருக்கிறது உமரநீர் அனுப்பினார்கள் அவர் அந்த சம்பவத்தின் பாணியில் விளங்குகிறது அவர் சாதாரணமாக சிறுநீர் கழிக்கிறாரே சிறுநீர் கஷ்டம் இல்லாமல் போகிறதே இது எவ்வளவு பெரிய ஞாபகம் எல்லாவற்றையும் தாங்க மாட்டோம் என்கின்றவர் என்னிடம் இது இருக்கிறது அவரிடம் அது இல்லை என்று பார்க்க வேண்டும் எனவே அவரிடம் அது இருக்கிறது என்னிடம் இல்லை என்று பார்த்தால் நன்றி கெட்டவர் நன்றி கட்டவர் எனவே தீனில் போட்டி போட வேண்டும் கணிமன் அதோடு தான் நான் இப்பொழுது நியமத்தை உள்ள உண்மையான உணர்வோடு விளங்குவதற்கு தான் சமகாலத்தை சற்று சிந்தித்து பார்க்கும் அதில் கண்ணியமானே இன்று இந்த சபையில் கூட எண்பது வயது உடையவர்களும் இருக்கிறீர்கள் ஐம்பதுக்கும் எண்பதுக்கும் இடைப்பட்டவரும் இருக்கிறீர்கள் இருபதுக்கும் ஐம்பதுக்கும் இடைப்பட்டவரும் இருக்கிறார்கள் ஆறுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட சிறுவர்களும் இப்பொழுது ஆரோக்கியமாக சுமமாக பிரே வினாடியில் இதே நிமிடத்தில் உலகத்தை ஒரு வளம் வந்தால் இந்த நவீனத்தில் கண்ணியமானவர்களே எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ சிறுவர்கள் எத்தனையோ கை குழந்தைகள் எத்தனையோ பால் குடிக்க வேண்டிய தாயின் தாயிடம் பால்ந்த எ குழந்தைகள் குண்டுகளில் விழுங்கொண்டிருக்கின்ற நிமிடத்தில் இருக்கிறோம் நாம் இன்று நமது பிள்ளைகளோடு சந்தோஷமா சிரித்து மகிழ்ச்சியாக சொல்லி தேர்டீன் தொடக்கம் நைன்டீன் வரைக்கும் எவ்வளவு பண்ணுகிறோம் எவ்வளவு விளையாடுகிறோம் எவ்வளவு பயணங்கள் சொல்கிறோம் போகிறோம் கிளாஸ் போகிறோம் விளையாடுகிறோம் சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம் அணுகிறோம் அனுபவிக்கிறோம் கண்ணியமானவர்கள் படிக்க வேண்டிய வாலிபர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சகிதுகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நமது கண்ணியமானவர்களை நம் கடமைப்பட்ட மூணு முஸ்லீம்களும் ஒரு என்று பேசுகிறோம் அதை நாம் நமது வீட்டுப் பிறந்து வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற முக்கியமான நாம் கடமைப்பட்ட ஒரு பிரதேசம் தான் இந்த பிளஸ்தீன் சுருக்கமான கண்ணியமானவர்களே கொஞ்சம் சிந்திப்போம் விடுவோம் பாவங்களை விடுவோம் நாம் பணம் இஞ்சி பாவம் செய்கிறோம் அவர்களுக்கு பணம் இருந்தும் சாப்பாடு இருந்தும் வசதி இருந்தும் அவர்களுக்கு அதை சொந்த வீட்டுக்குள் இருக்க முடியவில்லை லட்சக்கணக்கான சிரியாவில ஐந்து வருடங்கள் தாண்டி செல்கிற திட்டம் ஐந்து வருடங்கள் எத்தனையோ இடம் லட்சக்கணக்கான பேர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பெயர்கள் அகதிகள் இப்படியான ஒரு இடத்திலாவது சொந்த வீடு கூலி வீடு இப்படியான என்ன குண்டுகளுக்கும் பம்ம்களுக்கும் துப்பாக்கி சூடுகளுக்கும் இலக்காகாமல் செல்களுக்கும் இலக்காகாமல் கண்ணியமானவர்களை வாழ வைத்திருக்கிறான் என்றால் அல்ல இந்த நியாமஸ் பாதுகாக்கப்படும் எப்பொழுதும் கண்ணியமானவர்களை இதை நாம் உண்மையாக உணர்ந்து நன்றி தடுத்துகின்ற பொழுது பலஸ்தீன் மக்கள் இலக்காக போராடுகிறார்கள் நமது முதலாவது கிபிலா நமது முதலாவது கிபிலா பைசுல் மகதீஸ் இதை விடுவிக்கத்தான் போராடுகிறார்கள் அவர்களுடைய சொந்த வீட்டை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் மசிதை அல்லாவுடைய வீட்டை விட மாட்டோம் என்று ஆனால் நாம் இன்று இமான் ஜமாத்துக்கு எத்தனை பேர் வருகிறோம் நமது காலடியில் இருக்கின்ற மசிதுக்கு அவர்களுக்கு தேவை இருக்கிறது அல்லாவுடைய வீட்டுக்காக கண்டவே சிரியாவுடைய சிரியாவுடைய மலரை மொழி பேசக்கூடிய தெளிவாக பேசக்கூட முடியாத கடலிலே ஜனாசாவாக மிக கண்டோமேன் எங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எலும்பு கடிக்க விடுகிறோமா ஒரு நேரம் பசியோடு இருக்க விடுகிறோமா கேட்கின்ற வாங்கிக் கொடுக்கிறோம் பெற்றோர்களுக்கு டோய் போன்று மடையிலே விளையாடப்படக்கூடிய பிள்ளை கடற்கரையிலே ஜனாசாவாக எடுக்கப்பட்ட உறுதியான தகவல் எங்க இருக்கிறோம் தாய் ஒரு நாட்டில் சந்தை ஒரு நாட்டில் பிள்ளை ஒரு நாட்டில் கணவன் ஒரு நாட்டில் மனைவி ஒரு நாட்டில் கணவன் அநியாயமாக ஜெயிலில் மனைவி விதவையாக அங்கே அநியாயம் செய்யப்படுகின்ற பொழுது கணவன் வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளாக ஏதோ ஐநூறு ஆயிரம் ரூபாயாவது ஏதோ சம்பளம் கருவாடும் சோறுமாவது சாப்பிட்டு சொந்த வீட்டுக்குள் வாழ வைத்திருக்கிறானே அல்லது இல்லையா இந்த நிமிடத்தில் எத்தனை பேர் இப்பொழுது கைது குறிப்பாக வெள்ளிக்கிழமை தான் அவருடைய வெறியை காட்டுகிறார்கள் அந்த யூதர்கள் என் ஜம்மாவுக்கு வருவார்கள் என்று தெரியும் சண்டையை கிளப்பிவிட்டு தாக்கி அவர்களை கண்ணியமானவர்களே முதியோர்கள் என்றாலே அவர்கள் சின்ன பிள்ளை போன்று மதிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லா சொல்கிறார் சிறுபிராயத்தை சொல்லி எப்படியே போய் போய் போய் அப்படியே மீண்டும் சிறு பிராயத்தை ஞாபகப்படுத்துகிறார் முதியோர் ஒரு சின்ன பிள்ளைகள் போன்று பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு இனம் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னர் உறுதியான தகவல் எழுபத்தைந்து வயது மூதாட்டியை சுட்டுக் கொண்டார்கள் நமக்கு எத்தனை பிள்ளைகளை பெற்றடுத்ததாய் எழுபத்தைந்து மூதாட்டியை கை நீத்துவதற்கு மனது வருமான நமக்கு அடித்தாலும் அடிப்போமா இப்படிப்பட்ட நிலைமையில் மக்கள் வாழ்கின்ற பொழுது நாம் என்ன செய்யலாம் டீனோடு தொடர்பாகுவது மஸிதோடு தொடர்பாக அவர்களுக்கு அதுவார் செய்வது நோன்பு நோட்பது கண்ணியமனர் பேசுவது பேசிக்கொண்டே போகலாம் கொஞ்சம் உணர்வு பூர்வமாக நாம் நம்மை அந்த நாட்டில் வைத்து கொஞ்சம் கற்பனை செய்வோம் நாள் அது பார்க்கிறோம் மீடியாக்களிலே செய்திகளிலே கொஞ்சம் சிந்திப்போம் ஐந்து நேரம் தொழுகைக்கு பின்னர் ஆவது அவர்களுக்காக ரெண்டு சிறப்பு கண்ணீர் விடுவோம் நமது நாட்டை அப்படியான ஒரு நிலைமைக்கு ஆளாகாமல் அந்த துவாவை வைத்து பாதுகாப்பான் என்ற கண்ணியமானவர்களே சொல்லிக்கொண்டே போகலாம் பேசிக்கொண்டே போகலாம் கொஞ்சம் கவலைப்படுவோம் துவா கேட்போம் இப்படியான நிலைமையில் உலகத்தில் மக்கள் வாழ்கின்ற பொழுது குடிசையில் வாழ கிடைத்தாலும் பேமெண்ட் வாழ கிடைத்தாலும் சொந்த ஊர் பேமெண்டில் வாழ்கிறோம் பேமெண்ட் ஆக இருந்தாலும் நமது சொந்த ஊர் பேமெண்ட் சொந்த நாட்டு பேமெண்ட் எத்தனையோ பேர் எத்தனையோ நாட்டில் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே எந்த நாடு யாரை தெரியும் எவரை தெரியும் பாசை தெரியுமா ஏதாவது தேவை என்றால் எப்படி கேட்பது இப்படி வாழ்ந்து கொஞ்சம் சிந்திப்போம் கவலைப்படுவோம் எனவே நான் பேசிய சாராம்சத்தை ஒரு நிமிடத்தை சொல்லி முடிக்கிறேன் போட்டி போடுவோம் நம்மை வீணாக்க மாட்டான் துனியாவுடைய விட கஷ்டமானவர்களை பார்த்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் போட்டி போட்டு அல்லாவை அடைவோம் இப்படியான கஷ்டப்படுகின்ற சமூகத்துக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் உண்மையான பக்குவத்தை தருவானாக எங்களுடைய பாங்களை மனு தருவாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாங்களை மனு தருவாயாக பூரா முஸ்லீம்கள் மோனிங் அண்ணனுடைய பாங்களை மனு தருவாயாக உண்மையான ஈவானை தருவாயாக உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக தீனுடைய வாழ்க்கையை தருவாயாக யாழ் எங்களுடைய நாட்டு நிலைமையில சீராக்குவையாக நாட்டு முஸ்லீங்களுடைய முழு மக்களுடைய நிலைமையை சீராக்குவாயாக உலக முஸ்லீங்களுடைய நிலைமையை சீராக்குவாயாக யார எத்தனை பேர் சிரமப்படுகிறார்கள் யாழ்லா நாங்கள் அழகாக நிம்மதியாக உட்கார்ந்து இருக்கிறோம் யா ல்லா நாங்கள் சுகமாக உட்கார்ந்து இருக்கிறோம் யாழ்லா ஒரு சிறிய சத்தம் கூட நமக்கு கேட்பதில்லையா ஆனா எத்தனையோ முஸ்லீம்கள் குண்டு சத்தங்களுக்கு இடையிலும் துப்பாக்கி சூடுகள் சத்தங்களுக்கு இடையிலுமே அவருடைய வாழ்க்கை செல்கிறது யா லா சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் அவர்கள் அவருடைய வயிற்றுக்களுக்கு வயிற்றுக்களுக்குள்ள ஆயுதங்கள் தான் செல்கிறது யா குண்டு தருகின்றனையா எங்களுக்கு ஏதோ தந்திருக்கிறாய்லா நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய மாற்றுவாயாக நியமத்துகளை புரிந்து நடத்தக்கூடிய மாற்றுவாயாக நியமத்துகள் பாதுகாக்கப்படுவதற்கு நன்றி உள்ளவர்களை நம்மை மாற்றுவாயாக பொறுமையான வாழ்க்கை தருவாயாக பொறுமையை தருவாயாக எல்லா சோதனைகளை பொறுத்துக் கொள்ளக்கூடிய இமானிய பக்குவத்தை தருவாயாக உலகளாவிய முஸ்லீம்களுக்கு யார் யாரால அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு முடிவெடுத்து விட்டால் அநியாயக்காரர்களை நீ எப்படி தண்டனை இறக்கினாயோ அப்படி அவர்களை தண்டனை இறக்குவாயாக முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாகூர் மக்களையும் விடுவித்துத் தருவாயாக என்னென்ன மஸ்திகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மஸிதிகளை உன்னுடைய வீடுகள் யாருலாம் அதை விடுவித்துத் தருவாயாக யாரு நிம்மதியான என்ற கலிமாவை உறுதியாகவும் தெளிவாகவும் விந்த வண்ணம் எது ரூகளை கைப்பட்டுவாயாக கபரை விசாலமாக்குவாயாக சொர்க்க பூங்கா வாக்குவாயாக கபருடைய நெருக்கடி வெட்டு பாதுகாப்பாயாக அந்த வழக்குமாரிய கேள்விகளுக்கு உறுதியான பதில் சொல்லும் நாவை தருவாயாக அதே போன்று மைதானத்திலே அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய கூட்டத்தில் எங்களை கேள்வி கணக்கில்லாமல் சொருக்கம் போகக்கூடிய பாக்கை தருவாயாக நகருடைய கையால் நீர் அறந்தக்கூடிய பாக்கை தருவாயாக